மசூத் அவர்களும் கைபர் பகுதிக்கு வந்தார்கள் அன்றைய நாளில் யூத முஸ்லிம்களிடையே ஒப்பந்தம் இருந்தது இருவரும் அலுவல் காரணமாக பிரிந்து விட்டார்கள் பிறகு அப்துல்லா இபின் அவர்கள் பின்பு மதீனாவிற்கு வந்தார் கொல்லப்பட்டவரின் சகோதரரான அப்துல் ரஹ்மான் இபின் சஹுல் மற்றும் இபின் மசூத் அவர்களின் இரு மகன்களான முஹையீசா அதாவது கைபர் சென்றவர் மற்றும் என மூவரும் நபி ஆரம்பித்தார் அவர்களில் இவர் வயதில் இளையவராக இருந்தார் அவர் அமைதியானதும் இருவரும் பேச ஆரம்பித்தார்கள் அப்போது நபி சொல்லு அலிஹுல்லம் அவர்கள் நீங்கள் கொலை செய்தவனிடம் சத்தியம் செய்து நஷ்ட ஈடு என்று கேட்டார்கள் நீண்ட ஹதீஃபின் முழுமையை அறிவிப்பாளர் தொடர்கிறார் புகாரி ஆறு எட்டு ஒன்பது எட்டு முஸ்லிம் ஒன்று ஆறு ஒன்பது